பரித்ராணாய சாது தர்மசம்ஸ்தாபனார்த்தாய கணருடைய தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே தான் பிறக்கிறேன் என்று எம்பெருமானை சொல்லிக் கொள்ளுகிறான் ஆச்சாரப்பிரபவோ தர்ம தர்மச பிரபுரட்சுதான் சொல்லுவார்கள் தர்மத்துக்கு பிரபு தர்மத்துக்கு காப்பாளம் பகவானே அவ்வெம்பெருமானேதான் மகாபாரதத்தில் தர்மத்தை காக்க அர்ஜுனனை யுத்தமும் செய்ய தூண்டினான் அதற்காக தானும் பகவத்கீதையை அருளி செய்தான் தர்மங்கள் எல்லாம் பல கதாபாத்திரங்கள் மூலமாக பாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதிலே ஓர் கதை ஓர் வரலாறு யக்ஷப் பிரஸ்னம் அதில் பல கேள்விகளுக்கு தர்மபுத்திரன் பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார் தற்போது நாம் பார்க்க வேண்டியது நூத்தி இருபத்தி மூன்றாவது கேள்வி புருஷன் து இதே இப்போது உயிரோடு இருக்கக்கூடியவனாய் தன்னுடைய ஆசைகள் அத்தனையும் நிரம்பியவனாய் புருஷன் என்று அவன் கொண்டாடப்படுகிறான் அப்படிங்கிறது கேள்வி என்றோர் இருந்தவாளை பற்றி அல்ல இன்று யார் இருக்கிறானோ அவன் அவன் இன்னின்னு ஆசைப்படுபவன் அல்ல எல்லாம் எனக்கு கிடைச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவன் இப்படிப்பட்டவன் எவன் புருஷன் என்று கொண்டாடப்படுகிறான் என்பது கேள்வி கேள்வி என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுப்போம் அப்புறம் பதிலை நோக்கி செல்வோம் புருஷர்கள் ஆங்காங்கு இவர்கள்லாம் புருஷர்கள் இவர்கள்லாம் பெண்கள்னு போடுறோம் அப்ப யார் புருஷன் சொல்லப்படுகிறான் ஆண்களை பத்தி இந்த கேள்வி இல்லை நம்ம சாதாரணமா அப்படி ஒரு தப்பா அபிப்பிராயம் வச்சுருக்கோம் புருஷன் சொல் உலக வழக்கில் கண்டிப்பாக ஆணை பற்றி குறிப்பதுதான் ஆனால் ஆன்மீகத்தில் வந்தால் வேத சாஸ்திரத்தில் பார்த்தால் புருஷங்கிறது வெகு சில இடங்களில் தான் ஆண்களை குறிக்கும் பொதுவாக புருஷன்னா ஆத்மாங்கிறதத்தான் குறிக்கும் அது ஆண் உடல் எடுத்துக் கொண்டிருக்கலாம் பெண்ணுடல் எடுத்துக்கொண்டிருக்கலாம் ஆனா புருஷன்னா ஆத்மா ஏனெனில் புரி சேதேதி புருஷாக புரி புறத்தில் பட்டணத்தில் ான் படுத்துனால படுத்து புதுசு புதுசா பாருங்க இந்த நகர் அந்த நகர் இந்த புறம் அந்த கேள்விப்படுவோம் உள்ள இருக்கக்கூடிய அழகான ஒரு பட்டணம் அதில் படுத்துக் கொண்டிருப்பதால் இவருக்கு ஆத்மா அவர் புருஷன் என்று பெயர் பெற்றிருக்கிறார் குறி நம்ம ஹிருதய கமலம் தான் இந்த பட்டணம் தலகீழப் பிடிக்கப்பட்ட தாமரையை போலே நம்முடைய இருதயன் இருக்கும் அதற்குள்ளே தஹராகாசம் வெகு சிறிய இடைவெளி இருக்கும் ஒரு சிறு இடத்தில்தான் ஆத்மா இருக்கிறார் அவருக்குள்ளும் வியாபித்து இந்த உடலில் இருக்கும் இருதயத்துக்குள்ளும் பகவானும் எழுந்தருடைய இருக்கிறார் அப்போ ஒரு சிறை கூடத்துக்குள்ளே இருவர் இருக்கலாம் அரையன் உருத்தன் குற்றம் புரிந்துவிட்டு சிறையில தண்டனை அனுபவிச்சுருக்கனவன சிறைக்குள்ள இருக்கான் தண்டனை சரியா கொடுக்கப்படுகிறதா சிறை நன்கு நடத்தப்படுகிறார்களா பார்க்கறதுக்கு ராஜாவும் சிறைச்சாலைக்குள்ளே வரலாம் ஒருத்தன் வெளியிலேருந்து பார்த்தவன் தான் கைதி இன்னொருத்தர் மேற்பார்வை பார்க்க வந்தார் அதே இந்த உடல் சிறைச்சாலைக்குள்ளே ஆத்மா என்பவர் கைது செய்யப்பட்டு அடபட்டு கிடக்கிறார் பரமாத்மா என்பவர் இதை மேற்பார்வை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார் கூடவே இருந்து இவனுக்கு எப்ப விடுதலை கொடுக்கலாம்ங்கிறதுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்ப இந்த புறம் நம்முடைய கமலம் தாமரை தலகிழப் பிடித்தா போல இருதயம் அதுலதான் இந்த ஆத்மா படுத்துக் கொண்டிருக்கிறார் புறத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறபடியால் புரி சேத்தேடி புருஷா அதனாலதான் இவருக்கு புருஷன் பேர் அதனால குழம்பு போயிடாதீங்க ஏதோ ஆண்களுக்கு மட்டுமா இது என்ன பெண்கள் கோபிச்சுக்கவே வேண்டாம் புருஷன் புருஷ்கிற சொல்லு வந்தால் அது பொதுவாகவே ஆத்மா என்றுதான் குறிக்கும் அவ்வாத்மா இப்போது வாழ்கிறார் உடலை எடுத்துடாருனா பிறக்கிறார் அர்த்தம் உடலை தொடர்ந்து தூக்கி போட்டார்னா இறக்கிறார் அர்த்தம் ஆத்மாவுக்கு பிறப்பிறப்புகள் இல்லை ஆனால் அவர் உடலோட தொடர்பு கொள்வது ும் உடிலிருந்து விடுபடுவது உடலை உட்டுடுறது சொல்லப்படுகிறது அந்த ஆத்மா எப்போது கொண்டாடப்படுகிறார் ஆத்மா இருக்கார் எப்போது அவர் கொண்டாடப்படுகிறார் அவருடைய யார் கொண்டாடுறார்கள் எப்படி கொண்டாடப்படுகிறார் கேள்வி புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் புருஷன் து இதியும் இப்போ இருக்கார் அவர் எப்போது புருஷன் முழுமையானவன் கொண்டாடப்படுவார் ஒருத்தர் கேட்டார் அவர் எப்போது புருஷன் ஆத்மா கொண்டாடப்படுகிறார் எனில் பதில் பார்ப்போம் கர்மனா யாவது சப்தஹா பவதி தாவது புருஷ உச்சதே அதுவரை அவன் புருஷன் கொண்டாடப்படுகிறார் எதுவரை திபம் ஸ்பிருஷதி பூமிச்சப்தஹா புண்ணேன கர்மணா இந்த ஜீவாத்மா வசிக்கும் போது வாழும் போது பலனில் விருப்பம் இல்லாத பல புண்ணிய கர்மங்களை செய்திருக்கலாம் பலனில் விருப்பத்தோடும் புண்ண கர்மங்களை செய்திருக்கலாம் நாம புண்ணியமான கர்மங்களை செய்யறச்சே பலத்துல விருப்பம் செய்யணும் அப்ப அது கர்ம யோகம் என்று கண்ணன் கீதையில சொல்றார் உடனே சட்டுன்னு அந்த நிலைக்கு போய்டான் முதல் நிலையில் பலத்தை எதிர்பார்த்து புண்ணிய கர்மங்களை பண்ணுவோம் நாம இந்த புண்ணியம் பண்றேன் இதனால இந்த பயன் கிடைக்கும் வாய்வியாகம் பண்றேன் சொத்து கிடைக்கும் புத்திரகாமேட்டி பண்றேன் ஜோதிஷ்தோமே பலத்தை கருதி செய்யலாம் நாழ்பட நாள் பட நிர்மஹ நிர் அகங்கார அகங்காரம் அச்சவனாய் மமகாரம் அச்சவராய் நிராசீகி நிர்மமோ பூத்வார் பலத்தில் விருப்பமும் இல்லாதவனாய் புண்ணிய கர்மங்களை செய்கிறான் செய்கிறான் செய்கிறான் அந்த புண்ணத்தின் பயணம் அனுபவிக்கணும்னு கூட அவன் நினைக்கிறது கிடையாது ஓகோனு கோவில் கட்டி வைக்கிறார் ஊர்குளத்தை சப்பனிடுகிறார் ஆங்காங்கு கிணறு தோண்டுகிறார் ஆங்காங்கு பாதை இடுகிறார் எல்லாருக்கும் வாழ்வதற்காக ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மக்கள்லாம் படிப்பு வசதி வேணும் டூ பள்ளிக்கூடமா கட்டி வைக்கிறார் கல்லூரியா கட்டி வைக்கிறார் யாருக்கும் ஒரு உடம்பு நோயின் கட்டப்பட்டு விடக் கூடாது மருத்துவமனைகளா கட்டி வைக்கிறார் கல்யாணமா பண்ணி வைக்கிறார் தர்மத்தை நிறுத்திவிடுறார் தனக்கு ஏதான பன்னிண்டார சுவாமி அவசியம் இல்லை தர்மத்த தர்மத்துக்குன்னு புண்ணியத்தை புண்ணியத்துக்குன்னு செய்தார் ஒரு பயண கூட செய்தது கிடையாது இப்படி ஒருத்தர் வாழறார்னு நான் சொல்றதுக்கு இதுமே தவிர நெஜத்துல அந்த மாதிரி ஒருத்தர் இருக்க போகிறாரா தெரியாது பல பேர் இருந்திருக்கலாம் இப்போதும் சிலர் இருக்கலாம் அவர்களை பத்தி வெளிய செய்திகளே வராம கூட போயிடும் இருந்தாலும் நம்ம கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுருக்கோம் விதுரர் தன்னுடைய நீதியிலே திருத்தராட்டனுக்கு சொல்றார் ஒரு சான்றோன் ஒரு நல்ல மனசு படைத்தவர் புண்ணியங்கள் பண்றவர் இருக்கிறார்னா அவர் குடத்தலிட்ட வழக்கா இருந்துட்டு போடுவர் அதை அப்படியே நாம உட் கூடாது அவரை பத்தி ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆனா சாதாரணமா அப்படி இருக்கிறவா தங்களை பத்தி சொல்லவே மாட்டா வழக்கை கொடுக்கறது இடக்கைக்கு தெரியாது சுவாமி அது போய் வெளியில சொல்லலாமான்னு விடுவார் ஆனா அவர் இன்னாரும் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாத படுத்துன்னு அவரை பத்தின புகழ் உலகத்தில் பரவாமலே போனால் அப்ப இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படி வாழறது கஷ்டம் ஆனா உயர்ந்த மொழியில வாழறார் அதை பார்த்து நாம பழகணும் கொஞ்சம் பேர் அந்த கொஞ்சம் செய்தியே கிடைக்காது போயிட்டா அவர்களை பார்த்து வாழறதுக்கு நமக்கு விருப்பமே வராதே அதனால விதுவர் சொல்றார் அவர்களா விளம்பரம் தேடிக்க மாட்டா திருத்தராட்ரா ஆனா நல்லவனுடைய பழக்கம் என்ன தெரியுமோ இப்படி இருக்கிற கண்டுபிடிச்சு ஊர் உலகத்துக்கெல்லாம் வாழ பத்தி சொல்லி அது பாருங்க அவரை பார்த்து நாமும் என்ன சொல்ல வேணும் புண்ணிய கர்மங்களை ஒருத்தர் செய்கிறார் பலனில் விருப்பமற்று செய்கிறார் அவரை பத்தின புகழ் அவரை பத்தின கீர்த்தி ஆகாயத்தை எட்டுகிறது இந்திர பட்டணத்தை போய் மோதருது பூமி முழுக்க பரவி விட்டது எட்டு பரவி இருக்கிறது ஆகாயத்திலும் பெரும உரைகள் ஆகாயத்தை ஏற்றது பூமியை தொடர்றது யாவது சப்தமா பவதி எதுவரைக்கும் அந்த புகழ் நீடித்து நிலைக்கிறதோ எப்போது நிலைக்கும் அந்த புகழ் எதுவரை நிலைக்கிறதோ அதுவரை அவன் புருஷன் என்று கொண்டாடப்படுகிறான் ஒருத்தனை முழுமையடைந்த புருஷன் இவர் தான் முழுமையான ஜீவாத்மா என்று எப்போது கொண்டாடப்படுவர்னால் அவர் செய்த புண்ணிய கர்மங்களின் புகழ் உரைகள் எல்லாம் ஆகாயத்தை தீண்டி லோகத்திலையும் பரவி எதுவரை நிலைத்திருக்குமோ அதுவரை அவர் புருஷன் புருஷன் உயர்ந்த ஆத்மான்னு கொண்டாடப்படுகிறார் அவர் உயிரோடு இருக்கணும்ங்கிற அவசியமே இல்லை இதுக்குதான் கீர்த்தி மூர்த்தி ஆனவர்னு வடமொழியில் சொல்லுவார்கள் புகழ் உடம்பாளர்கள் என்று நம்முடைய தமிழில் சொல்லிக் கொள்ளுகிறோம் புகழ் உடம்பு பூத்த உடம்பு ஆக்கப்பட்ட உடல் பிருத்திவிப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இதால ஆக்கப்பட்ட உடல் போடு அது மண்ணோட மண்ணா போச்சு நெருப்புக்கு இரையாக்கி எரிச்சாச்சு அப்ப அந்த ஆத்மாவை மறந்தே போடுவோம்னா அவருக்கு ஒரு பேர் இருந்தோம் நம்மோட தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் இல்லை ஆனால் அவரை பற்றின நினைவுகள் கூடவே உள்ளன பல பேருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவோம் ஆயிரமாவது ஆண்டு விழா கொண்டாடுவோம் சமீபத்தில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்கட்சி நம்பிகளுக்கு பூவிருந்த வள்ளியிலே ஆயிரமாவது விழா கொண்டாடப்பட்டது தற்போது சென்ற ஆண்டு ஏன் இந்த தை மாசத்துல தான் இதே ஆண்டு தை மாசம் அஸ்தநக்ரத்திலே கூரத்தில் கூரத்தாழ்வானுக்கு ஆயிரமாவது கொண்டாடப்பட்டது ஆயிரம் வருஷத்துக்காக சுவாமி ஓத்திரன் ஞாபகம் சொல்ல முடியும் அப்படியே தர்ப்பணம் பண்றேன் அமாவாசை நீ பண்றேன் மாசப்புற தண்ணி பண்றேன் சாத தண்ணி பண்றேன் தர்ப்பணம் பண்றேன் மூணு தரமுறைக்கு சொல்லணும் அதனால அது பக்கத்துல இருக்கவா உறவுக்காரா சொல்லிக் கொடுத்தா எனக்கு ஞாத்திகள் ஆரோ தாப்பனார் பேர் அடி எனக்கே தெரியும் அப்பா சொல்லி இருப்பார் தெரியும் தாத்தாவுக்கு அப்பா பேர்லாம் அப்பா எனக்கு சட்டன்னு தெரியாது பிற்பட்டு இருக்கிறவா கூட இருக்கவா சொல்லி மூணு தலைமுறைகே என் பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு வச்சார் சாமி உங்க குலத்துல எத்தனையோ நல்லவர்கள்லாம் இருந்திருக்கலாம் உங்க கொள்ளு தாத்தாவுடைய அப்பா பேர் என்ன அவருடைய அப்பா பேர் என்ன ஆயிரத்தி எழுநூத்தி யார் தாத்தா சாமி எனக்கு இந்த இருந்தத இப்ப இருந்து எங்க அப்பாவே ஞாபகம் இல்ல நான் எங்க தாத்தாவையும் முத்தாத்தாவையும் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிடுவோம் அப்படி இருக்கிறேன் ஆயிரம் ஆண்டுகள் முன்பு வாழ்ந்த கூறத்தாழ்வான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அத்தன் ஆண்டுகள் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்தா எப்படி தெரிந்து கொள்ள போகிறேன் இரண்டாயிரத்தி பதினேழு வந்தா ராமானுஜரைத்த ஆண்டுகள் நிறைவடைகின்றன மில்லியனியம் செலிபிரேஷன் மில்லியனியம் செலிபிரேஷன் லோகத்துல இப்ப ரெண்டாயிரமாவது ஆண்டு வரைக்கும் என்ன கொண்டாட்டம் ஆயிரத்துக்காக கொண்டாடின முழு அத போல இந்த இவர்களுடைய ஆயிரத்தை கொண்டாடுறோம்னா உண்மையிலே என்னோட தாத்தாவுடைய அப்பா பேரோ தாத்தாவுடைய தாத்தா பேரே எனக்கு தெரியல அவ எங்கு வாழ்ந்தா என்ன பண்ணா என்ன வேலை பார்த்தான் கூட எனக்கு தெரியல வருஷத்துக்கு முன்னாடி தெருவோ கொண்டாடி இருக்கேன் அந்த தாய்ப்பர்மபுத்திரன் பதில் சொல்றான் ஒவ்வொருத்தன் செய்த புண்ணிய கர்மங்கள் அவனுக்கு புகழை தேடி தருகின்றன அந்த புகழ் எதுவரைக்கும் லோகத்தில் இருக்குமோ அதுவரை அவன் புருஷன் என்று கொண்டாடப்படுகிறான் ராமானுஷர் அவ்வளவு புகழ் உடம்பாளர் அவர் பூத்த உடலாலே இங்கு இல்லை பிசிக்கல் பாடி இங்க நம்ம இடத்துல கிடையாது ஆனா அது எப்போ போச்சு இப்ப என்ன இன்னு இருக்கு அவருடைய கீர்த்தி உள்ளது அவருடைய புகழ் உள்ளது அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த நூல்கள் உள்ளன அதை பின்பற்றித்தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் பிரம்மா வால்மீகியனுடைய ஆசிரமத்துக்கு வந்தார் அவருக்கு அருள் புரிந்தார் நீர்தான் ராமாயணத்தை எழுத போகிறீர் என்று சொன்னார் அப்பா அவருக்கே வரம் கொடுக்கிறார் எதுவரை உலகத்தில் ஹிமாச்சலம் இருக்குமோ சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ நதிகள் ஓடுமோ மலைகள் இருக்குமோ ஜோதிஷத்திரங்களும் நக்சத்திரங்களும் சுழந்து கொண்டிருக்குமோ அதுவரை ராமாயணம் இருக்கும் எதுவரை ராமாயணம் இருக்குமோ அதுவரை வால்மீகியே உம்புகள் நிலைத்திருக்கும் யாவத் ஸ்தாசியந்தி கிரய சரித தாவத் ராமாயண லோகேஷு பிரச்சரிஷ்யூ யாவத் ஸ்தாசந்தி கிரய ஹிமாச்சலம் பட்டுப்போய் விழுந்துடுமா எதுவரைக்கும் மலைகள் உள்ளனவோ சரிதஷ்டில் ஆறுகள் பெருகி கொண்டிருக்கமோ சாவத் ராமாயண கதா அதுவரைக்கும் பெருமை லோகத்தில் இருக்கும் எதுவரை ராமாயணத்தின் பெருமை இருக்குமோ வால்மீகியே எழுதிய உம்முடைய பெருமை மங்காது மங்காது கீர்த்தி மூர்த்தி புகழ் உடம்பாளர் சொல்லுகிறோம் அந்த புகழ சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை எதை இழந்தாலும் என்ன பண்றதுங்கிற மொழியோ அந்த பேர் எடுத்தவர்களை பத்தி இதுக்கு அவர் பேர் போனவர் அப்பப்பி சொல்லுவோம் இதுவா நல்ல சங்கீதம் அவர் பேர் போனவர் நல்ல உபன்யாசம் பேர் போனவர்னா உபன்யாசகர் தானே பேர் எடுத்தவர் நல்ல பேர் எடுத்திருக்கார் இந்த பேர் எடுக்கிறதுங்கிறது என்ன அவர் பண்ணிய புண்ணிய கர்மங்கள் உலகத்தாருக்கு நன்மை பயந்து தானொரு நன்மையை கருதாமல் செய்யப்பட்டு நம் நன்மைக்காகவே இருக்கிறது சொல்லியோ அந்த புகழ் பரவும் அல்லவா அதற்கான் இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறான் அதுவரை அவன் புருஷன் வாலியை ராமன் கொண்டு முடித்தான் கிருஷ்ணின் வாலி போயிட்டார் தாரை அங்கிருந்து உள்ளிருந்து வந்தால் ராமனை அவரை கிட்ட அப்படிங்கிற எண்ணத்தோட வருகிறார் ஜகாமதாரா மனஸ்வினி மனது முழுக்க எண்ணத்தோட ராமனை திட்ட வந்தா என்ன சொன்ன தெரியுமா தம் அக்ஷய கீர்த்தி நீ குறையாத புகழ் படைத்தவன் அருளினான் என்ிசையும் அரிய எம்புகேன் ஒண்டமிழ்ச் சடகோபன் அருளையே மதுரவி ஆழ்வார் தெரிவிக்கிறார் சடகோபன் நம்மாழ்வாருடைய அருள் எவ்வளவு சிறப்பு பெற்றது அவர் புகழ் எவ்வளவு தூரம் பரவ வேண்டும் நான் உலகம் முழுக்க நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பரப்ப போறேன் அவருடைய பாசரங்கள் எல்லாருக்கும் சொல்ல போறேன் பல்லக்களை தூக்கிண்டு சங்ககாலத்திலே மதுரப்பட்டணத்துக்கு அந்த பாசரங்களை எடுத்துன்னு வந்து நம்மாழ்வாருடைய புகழை அங்கு நிலை விட்டார் அப்படிப்பட்ட புகழாளர்கள் தான் புகழ் உடம்பாளர்களாய் இப்போதும் புருஷர்கள் மகாத்மாக்கள் மகாச்சார்டர்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள் யாவத்த சப்த பவதி தாவது புருஷ உச்சதே அது வரைக்கும் போதுமஸ்காரம் இந்த யக்ஷ பிரஸ் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில்